அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு குன்றன்னார் குன்ற மதிப்பின் குடியொடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து மலைக்கு நிகரான பெருமை உடையவர்கள் மனம் வருத்தப்படும்படி செயல் புரிந்தோமேயானால் அவர்கள் அழிந்து போகட்டும் என்று நினைப்பார்களேயானால் அந்த நினைப்பினாலேயே நிலைத்த செல்வமும் வாழ்வும் பெற்றவர்கள் கூட இந்த உலகத்தில் குடும்பத்தோடு மாய்ந்து போவார்கள் அழிந்து போவார்கள் மனசில் பதியறதுக்காக இப்படி சொல்லுகிறார் பெரியவங்களை என்னைக்குமே நாம மரியாதை குறவா மதிப்பு குறைவா நினைச்சிடக்கூடாது நடத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லுகிறார் ஆஹ் சமூகத்தில் பெரியவர்கள் அந்த காலத்தில் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்கள் நிறைய பேர் உண்டு வள்ளுவருடைய காலத்தை நினைத்து பார்த்து நாம் சிந்திக்க வேண்டும் அந்த காலம் பெரியோர்களை எல்லாம் மதிக்கக்கூடிய காலம் மதிக்க வேண்டிய காலம் இப்பொழுதும் பெரியவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுவதையும் அவர்கள் செயல் புரிவதையும் பலர் அறிந்து பின்பற்றுவது இல்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம் பெரியார் சினந்தால் குடி அடியோடு அழியும் அதுதான் கருத்து குன்று அன்னார் அப்படின்னா மலைக்கு சமானமானவர் அர்த்தம் பெரியவர்களாகிய முனிவர் முனிவர்னா ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் நன்றாக செயல்படக்கூடியவர்கள் சமூகத்தினுடைய நன்மையையே எப்பொழுதும் உயர்வாக நினைக்கக்கூடியவர்கள் மனசுல உறுதி இருக்கும் திண்மை தலைமை எல்லாத்துக்கும் பொறுப்படுத்தி செய்யக்கூடிய தலைமை பண்பு வெயில் மழை இந்த மாதிரி சூழ்நிலைகள் சீதோஷ்ண நிலைகளுக்கெல்லாம் சலிக்காம இருக்கக்கூடிய மனநிலை உயர்ந்த பயனை கொடுக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் கூட அசையாமல் இருக்கக்கூடிய தன்மை எல்லாருக்கும் நன்மையை செய்யக்கூடிய தன்மையை மனதில் வைத்து இந்த மலையை மாத்தவம் செய்த பெரியோர்களுக்கு ஒப்பாக உபதேசம் பண்ணினார் குணமெனும் குன்றேறி அப்படின்னு இருபத்தி ஒன்பதாவது குரல பார்த்தோம் மலையை பற்றி சொல்லும் பொழுது அளக்கலாக அளவும் பொருளும் துளக்கலாக நிலையும் தோற்றமும் வரப்பினம் வளம் தரும் மலைக்கே அப்படி சொல்லி நன்னூல்கிற இலக்கண நூல் பவனந்தி முனிவரால் அருளப்பட்ட இந்த ஒரு உயர்ந்த தமிழ் இலக்கண நூல் மலையை நல்ல ஆசிரியருக்கு ஓமையாக சொல்லி இருக்கிறது பல வளங்களையும் அசையாத நிலையையும் உடையது மலை அருள் உள்ளத்தையும் உறுதியான அஞ்சா நெஞ்சத்தையும் உடையவர்கள் பெரியவர்கள் மலையே சாயுமானால் நிலத்தில் உள்ள பொருள் தரைமட்டம் ஆகிவிடும் அதுபோல அருள் உள்ளத்தை பெரியோர்கள் கோபிப்பார்களே ஆனால் அற்ப உலகியல் வாழ்க்கையில் உள்ளவர் அழிவர் என்பதுதான் விஷயம் மலை நிலத்தில் விழும்போது அழிய வேண்டிய பொருளோடு அதனை சார்ந்த பொருளும் அழிவது போல பெரியோரால் அழிக்கப்படுபவன் அவன் குடியோடு கெடுவான் என்பதும் இந்த ஒப்புமையால விளங்குகிறது கபிலருடைய சாபத்தால் சகரருடைய அறுபதனாயிரம் புதல்வர்களும் அப்போதே அடியோடு அழிந்து போனார்கள் பெரியார் சினந்தால் குடி அடியோடு அழிந்துவிடும் அப்படிங்கிற கருத்தைத்தான் திரும்பவும் மனசில் பதிய வைக்கிறார் திருவள்ளுவெருமான் பதவுரை பார்க்கலாம் குன்று மலைக்கு ஒப்பான மாண்பை உடைய பெரியவரை குன்ற ஒருவர் மரியாதை குறைவாக நடத்தி அவமதிப்பாரானால் நிலத்து இந்த பூமியில் நின்றன்னார் நிலை பெறாமல் குடியோடு தம் குடிமக்களோடு மாய்வர் அழிந்துபட்டு போவர் தானும் நல்லா இருக்கணும் தன்னுடைய குடும்பம் வம்சம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர்கள் பெரியவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது அவர்களை தவறாகவும் எட போடக்கூடாது மதிக்கக்கூடாது நினைக்கக்கூடாது பொழிப்புற மலைக்கு ஒப்பான மாண்பை பெரியவரை ஒருவர் மரியாதை குறைவாக நடத்தி அவமதிப்பார்களே ஆனால் இந்த பூமியில் நிலைத்திருக்காமல் தன்னோட குடிமக்களோடு அழிந்துபட்டு போவர்